அத்தியாயம் 108. அல் கௌசர் தடாகம் அளவற்ற அருளாளும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் முகமதே கௌசரை உமக்கு வழங்கினோம் எனவே உமது இறைவனை தொழுது அவனுக்காக அறுப்பிறாக உமது எதிரிதான் சந்ததியற்றவன்